மன்னன் அமரும்படியாக கூத்தாடி மகிழ்ந்தாய் சன்னன் ஆனந்தப்பட்டான் தான் எழுதினார் என்ன பெரிய விசித்திரமான கதையா இருக்கேன் மன்னவன கூத்தாடினால் யாரான கூத்தாடினா பார்க்கிறவர்கள் மகிழ்வர்களா இல்ல கூத்தாடி மகிழ்வனா உபநியாசம் நான் உபன்யாசம் சொன்னா கேட்டவா முதல்ல மகிழும் அப்புறம் தான் சொல்லவன் மகிழ்ந்துக்கணும் சொன்னவன் தானே சிரிச்சு தானே ரொம்ப நல்லா சொல்லதான் நினச்சி போட்டானா இதுல எந்த பிரயோஜனும் இல்ல சொல்லவன் தான் நல்லா சொன்னான்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு தானே பெரிய நத்தனா நத்தனம் பண்ணா பார்க்கிறவர்கள் மகிழ வேணும் அங்க என்ன ஆடு தெரியுமா மன்றமர கூத்தாடி மகிண்டாய் ஆడిన கண்ணனே மகிடத் தொடங்கியது எவ்ளோவளவா ஆடுற பரவாதேவனாய் யோகாண்டே இப்பதான் கண்ணனா வந்து பெட்சபெற பிரிய அடைந்து இந்த கீழே வந்து கூத்தாடி தான் ஆனந்தப்பட்டான் மன்றமர கூத்தாடி மகிந்தாய் என்னும் வட திருவேங்கடம்மேயை மைந்தா இந்த கூத்தாடின தண்ணே நேரே திருவேங்கடம் உடையான வந்தானா இங்க வந்து அந்த கூத்தாட அபினயத்தோட நின்றான் கண்ண கூத்தண்ணா திருவேங்கடம் உடையா கூத்தாடி நின்றாப்போ கூத்தாடி சொல்லாம் திருவண்ணுடையான் தப்பு இல்ல ஆழ்வார் சுட்டுதான் கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வள திருவேங்கடம் மைந்தா இவ என்ன கூத்தாடா தெரியுமா ஒரு திருக்கையால தான் திருவடியை காட்டுறான் இன்னொரு திருக்கையால இந்த இடது முழந்தாடுல வச்சு காட்டுறான் அர்த்தம் என்ன மாமேகம் சரணம்பரஜான்னு என் திருவடியை பத்தினுடைய இந்த சம்சார சாகரத்தை உனக்கு முழந்தாள் அளவு வத்தடித்து கொடுப்பேன் என்ன அபிநயம் பிடிக்கிறானா திருவேங்கணுடையான் சொன்னதாது பாட்டு பாடினது மாமேகம் சரணம்பரஜா கண்ணன் ஆடினதாது திருவேங்கடமுடையான் பாட்டு பாடினதுதான் மன்னவன கூத்தாடி மகிழ்ந்தான்னு சொல்லிவிட்டார் அரட்சாவதாரத்தை வட திருவேங்கிடமே மகிந்தான்னு சொல்லிவிட்டார் அந்த இடத்துல திருவங்கியாழ்வார் பார்த்துடா இந்த கண்ணன் எப்படிப்பட்டவன இருக்கான்னு தெரியுமா அங்காடி பொருளாக இருந்தவன் எனக்கு அரிதானானே எழுதினார் அங்காடி பொருள்னா கடை வியாபாரத்துக்கு யார் வேணா பார்த்துக்கலாமே நார் சந்திர அப்படின்ட்டுதான் கூத்து யார் வேணா பார்த்துட்டு போலாம் கட்டம் என்ன என்னாலதான் பார்க்க முடியல போட்டுருக்கு என்ன திருவங்கையாழ்வார் அந்த திருவேங்கடம் யாரும் பார்க்கும் சரக்கு அங்காடி பொருள்னு சொல்லி வைச்சார் அதை அடி போட்டுட்டு நீ அங்காடி பொருளானபடியாலே தனியா நான் கட்டப்பட வேண்டாம் நானும் பார்க்கலாம் என்ற எண்ணத்தோடு தான் இங்க வந்து சேர்த்திருக்கார் அழுவார் அது திரு நெடுந்தாண்டக அடுத்து சிறிய பார்த்தோம்னா கான்மனவன் போய் சீரார் திருவேங்கடமே முதல்ல ஆரம்பிச்சது விதேசமே இதான் சிறிய என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் அழ்வார்னா இந்த பெருமானுடைய எல்லா அபகீர்த்திகளையும் ஊர் முழுக்க போய் சொல்ல போறேன் இவர் ரொம்ப மோசமானவர் ரொம்ப கேவலமானவர் எல்லாரும் இப்படித்தான் கட்டப்படுத்துவர் எந்த எல்லா இடத்திலயும் நான் போய் சொல்ல போறேன் என்னெங்க போவேன் தெரியுமா சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே வதிர்கட்சி உலகமே பேரகமே பேர் அவர் எதிர்த்தான் வெள்ளரையே வெக்காவே பேர் ஆலி கண்கா நலையூர் திருப்புலியூர் ஆனச்சூர் வரங்க பார்வர் புகழும் வடது வதமுதிரை எல்லாது விதேசத்தில் போவேனார் முதல்ல ஆப்பிட்டது சீரார் திருவேங்கடமே மத்த இங்கேயாக்கலாம இவனை பத்தி சொல்ல திருவேங்கடம் தானே முதல்ல ஆப்டது பெரியாச்சினா உடனே பண்றாரு ஏன் தெரியுமா அங்கே அழகா எழுதிட்டார் ஆசை இந்த சாட்டு தீ பரவாபேத்தி நாம சொல்ற சப்பு உடனே தெரிஞ்சு போடணும் தெரியுமா ஜிஎஸ்வாமியோட உபன்யாசம் எங்க கொடுத்து கொடுக்கா ரெண்டு பேர் உட்காந்துருக்க இடத்துல போய் கொடுத்தா பிரயோஜனம் இல்ல ஒரு இருநூறு பேர் இருக்கிற இடத்துல கொடுத்தா பிரயோஜனம் இருக்குமல்லையோ அந்த மாதிரி என்ன பண்ணாரு அழ்வார் நான் எங்கேயும் இந்த ஸ்ரீரங்கத்துல போய் திருக்குழுந்த போய் திருக்கணபுரத்து போனா ரெண்டு பேர் இருக்கா திருமணம் இருக்கா அங்கெல்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்ல எங்க போலேன்னு தெரியுமா திருவேங்கடத்துக்கு போனா ஒரு லட்சம் ஜனங்கள் தாத்துட்டு இருக்கா சீரார் திருவேங்கடமே அங்க போய் சொல்லிட்டா உடனே காட்டு தீ போல எல்லாருக்கும் திருஞ்சி போடும் ஆனா முதல்ல சீரார் திருவேங்கடமே எடுத்தாலும் இதை நம்ம எதுக்கு வச்சிக்கணும் தெரியுமா எல்லோரும் வந்து தொழுமிடம் திருவேங்கடம் அப்படிங்கிறதுக்கா அந்த பாசரார்த்தம் அதனால தான் நோயை தொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறேன் எனக்கு சேவை சாதிக்காம போகலாமா திரு சிறீ திருமண பாசனம் பெரிய திருமணம்ல தெரிவித்தார் வேங்கடத்தம் வித்தகன் தெரியுமா பகவான் மின்னி மழை வேங்கடத்தம் வித்தகானே மின்னி மழை தவழ்தான் மழை மழைனா மேகம் மழை மேகங்கள் தவழக்கூடிய அற்புதமான திருவேங்கடா மழை மேகம் நம்மளுமா தெரிவித்தார் மேகங்கள் கருப்பா இருக்கு மொழிய மேகம் கருப்புன்னாலே கண்டுக்கு தெரியாத அடிச்சிரு மொழியா திருவேங்கடமுடையானுடைய கதவை சாப்பிட்டினா போலே மேகங்கள்லாம் திருவேங்கடமுடையான் வந்து மறைச்சோம் தான் அவரே ஒரு கருப்பு அதுக்கு முன்னாடி இந்த மேகம் வேற வந்து மறைச்சு கொடுத்தா நிச்சயமா சேமிக்க முடியல மின்னும் அடைய தவழும் தெரியுமா திருமங்கை ஆழ்வார் சேவிக்கணும் நடுவ நாமல் வெட்டும் மின்னல் வெட்டினா மேகத்துக்கு அந்த இருக்கும் கருப்பா மேகம் மறைச்சிருக்கும் ஒரு மின்னல் வெட்டினா அந்த பக்கம் இருக்கிறது தெரியறாப்பு இருக்கணும் இல்லையா திருவேங்கடத்துல என்ன பண்றதுதான் கதவு போட்டாப்புல மேகம் மறைச்சு அப்ப மின்னல் வெட்டுறது இந்த மின்னல் வெட்டி சாவித்வாரத்தின் வழியா மின்னல் உள்ள போய் திருவேங்கடமுடியா இருக்கிறத காட்டாமல் ாய் காண்டேன்டைய பார்த்தாலும் ஒரே விஷயம் என்ன பகவான் குன்றத்தின் மேலே ஏற்றப்பட்ட விளக்கு மற்ற ஆரையும் எதிர்பாராமல் எவனுக்காகவும் தன்னை சேவை சாதிக்கிறான் காட்டிக் கொள்ளுகிறான் சேர்ந்தேன் இனி என்னை தள்ளி விடாதே நாயே வந்தடைந்தேன் தெரியுமா சொல்லிக்கிறார் வீட்டுக்கு வெளியே போக முடியாது உள்ளே வர முடியாது ஏன்னா வெளியில போனா கள்ள விட்டு உள்ள வந்ததுன்னா ஐயோ நாய் வந்து தீண்ட தீண்டாதேன்னு சொல்லுவார் திருமணி அழ்வார் அப்படி சொல்றாரு தனமத்துக்கு போக முடியாது நெத்த என்ன உள்ள சேர்க்க மாட்டார் இந்த சம்சாரத்தில் என்ன ஏற்கனவே எனக்கு ஆசை இல்லை சம்சாரத்திலே இப்ப எங்க தான் போறேன் நாய் ஆட்ட அல்லாடுறேன் இங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாமல் நாயே வந்தடைந்தேன் நல்கி என்னை ஆட் கொண்டருளே நல்கி ஆள் என்னை கொண்டருளே நாயாக வந்திருக்கேன் வந்தடைந்தேன் ரொம்ப பார்த்தா சரி அழுவீரைதான் வந்து அடைஞ்சுட்டீர்கள் என்ன காரணம் தெரியுமா வந்தடைந்தேன்னு சொன்ன இடத்திலே நான் வந்தடைந்தேன் என் இருக்கியா சரி நீர் வந்த வந்து அடைஞ்சுட்டு இனிமே என்ன பண்ணுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிடுவான் உடனே அதுதான் எனக்கு தெரியாம இந்த பாட்டு பாட்டு சரி உனக்குதான் அடைய தெரிஞ்சிருக்கேன் என்ன உடனே நீர் பண்ணிக்கும் என் உடனே தள்ளி விட பார்ப்பான் பகவான் அழ்வார் மாத்தணுட்டா நல்கி ஆட என்னை கொண்டவுளை நல்கி என்ன நம் கையல்ல நீ நல்க வேண்டும் ஆட்கொண்ட உழைனா கை கெதத்தை கொள்ள வேண்டும் நான் சப்தத்துல பண்ண தப்பெல்லாம் நீ கண்டுபிடிக்க ஆரம்பிக்காதே எனக்கு ஞானமும் கிடையாது பாடமும் தெரியாது ஒன்னும் தெரியாது அதுக்கு தான் அழித்துட்டு இருக்கேன் இத்தனா சம்பவ நீ சொன்னா அந்த இழக்கணும் அலங்கார என்னட்டு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நான் அறியும் பகவன் உனக்கு கை ஆசை உன்ன நீ தான் தாட்டி காண்பதற்கு எனக்கு தெரியாது காண்பதற்கு வேதமும் எனக்கு புரியாது வேதத்தில இருக்கியாங்கிறது எனக்கு தெரியாது ஒண்ணு தெரியாது இதெல்லாம் சரியே எப்ப தெரியுமா பியூகத்தையும் பரவாயில்வனிடத்திலையும் வந்திருந்தான் நான் வந்தது எல்லாருக்குமா சேவை சாதிக்கிற திரு வெங்கடத்திலேயே தவிர மற்றொரு இடத்திலே சென்று நின்று கிடையாது ஆக வெங்கடத்து பகவான் வேதத்திலே ஓதப்பட்ட விளக்கு தானாக பிரகாசிக்கிற விளக்கு இப்படிதானே இத்தன பாசிரத்திலே திருமங்க பாட்டிருக்கார் தாயே தந்தையில உன்னை காண்பதோ ஆசினாலும் பார்த்தாலும் செம்பஞ்சேய் வேதிய வேதனால் விளக்கு இந்த பார்த்தாலும் திருவள்ளக்களத்துக்குள்ளே திருவேங்கடம் மேய விளக்குங்கிறத பார்த்தாலும் சிறிய திருமணம் பெரிய திருமணம் மின்னி மனதவிடும் திருமலை உரிமையானு பார்த்தாலும் மேய வைந்தார் என்று பார்த்தாலும் இத்தனை இடத்திலேயும் செல்லப்பட்டது ஒரே அர்த்தம் திருவங்க அழுவாரது திருவேங்கடமுடையான் எல்லாருக்குமான சேவை குன்றத்திலே ஏற்றப்பட்ட விளக்கானபடியாலே ஆறும் அவனை போய் சேவிக்கலாம் என்று சொல்லி முடித்தார் இது எல்லாத்தையும் வாழ்ந்தார் தன் திருவுள்ள ராமானுஷ்வர் கடைசி ரொம்ப முக்கியம் ராமானுஷ்வர் என்ன சாதிக்கிறார்னா தன்னுடைய ஆரம்ப ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே விரதம் சிரசி விதிப்தே பிரம்மணி ஸ்ரீநிவாசே பவது மம பரஸ்பின் சேமுஷி பக்தி ரூபா பெருமாள திருவடி தோழகிறா இருக்கும் அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே படைத்தல் காத்தல் இத்தனை தனக்கு லீலையாக விளையாட்டாக கொண்டிருக்கிறான் வினத விதூதம் தீட்சே உலகத்துலீர்த்தே சிரசி உபனிஷத்துக்கள் விதிப்தேனா உபனிஷத்துக்களுக்கு மேலே ஏற்றப்பட்டு ஒளிவிடுகிற விளக்கு ஸ்ருதி சிரசி விதிர்த்தே ஆறு பிரம்மம் பிரம்மம் ஆறு ஸ்ரீனிவாசே ஸ்ருதி சிரசி விதித்தே வேதாந்தத்திலே ஏற்றப்பட்ட விளக்கு அது பிரம்மம் அந்த பிரம்மம் திருவேங்கடமுடையான் என்ன ராமலுஷ்யர் பாடினார் எங்க எடுத்து வேதனல் விளக்குட மாலை வெங்கட மேலே வேதிய வேதனல் விளக்கு பாடினா வேதனல் விளக்கு சுதிசிரது விதித்தே வெங்கட மாமலை சீனிவாசை ஆக திம்புமானார் இத்தனை சேத்தனம் பண்றா பகவான் சீனிவாசன் தான் வேதத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு என்று தான் அப்படி சீனிவாசன் வேதத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கா பார்த்தோம்னா பாடி பாசனா எடுத்து அதுக்கு இந்த அகில பவன ஜன்மோகத்தோட சேர்த்து பார்த்தோம்னா அது தனியா நாள் ஒரு பாசனத்திலே அபெருமானார் அகில பவன ஜென்ம பாடி மேல திருவேங்கடமுடையான் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறானா விளக்கானு பார்த்தா ஆம் ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் சொல்றேன் ரிக்வேதத்தில எட்டாவது அட்டகத்துல எட்டாவது அத்தியாயம் ரொம்ப தெரிவித்தது அராயி காணே கிரிங் நானுடைய சதி சதி நிஷேத்துக்கணும் அராயி சதி இவுலகச்செல்லோ அவுலகச்செல்லோ இல்லை என்றால் கானே சதி உனக்கு பாக்குறதுக்கு கண்ணே இல்லை வழியே இல்லை ஞானமே இல்லைன்னா வெங்கடே சதி உனக்கு நிறைய எதிரிகள்லாம் இருந்திருப்பவர்கள் இருந்தால் சதாங்க ரொம்ப ஆத்யாத்மிக ஆதிதேவிக ஆதி பௌதிகங்கள் தாபங்களும் இருந்தால் இது கிரிங்க சத்தபிகி கிரியான பெரிய மலையை நோக்கிச்சல் ரிக்வேதம் சொல்றது இந்த மலையை நோக்கிச்சல் எந்த மலை தெரியுமா சத்தபிகி ஸ்ரீனிவாசனுடைய அடியானுடைய மலையை நோக்கிச்சல் சீனிவாசன் இருக்காங்க பீட்டமான திருவேங்கடமுடையான் அவனுடைய கிரிங்கச்ச அவன் மலைய நோக்கி செல் ஸ்ரீநிவாசீரீங்கிறது பீட்டமான திருமான்பிள்ளி அகல இல்லைய நிறைய அலர்மேல் வந்து உரமாறுவா டமுடையான் னிவாசன் அந்த சீனிவாசனுடைய மலையை நோக்கி செல்வாய் யாரோட அவன் அடியார்களோட நோக்கி செல் இது ரிக்வேத வாக்கியம் அதனால ரிக்வேதம் பெரிய வேதம் அதனுடைய மேலே ஏற்றப்பட்டு விளக்கு திருவேங்கடமுடையான் அதை அழகா தெரிவித்த மேவிய வேதனல் விளக்கு அவன் மேதி இருக்கிறான் வேதனல் விளக்காக ரிக்வேதத்தின் பேரிலே முடிவிடுகிறான் இருந்தாலும் எனக்கு இந்த ரிஜ்வேத எஜிர்வேதம் எல்லாம் தெரியாது என்ன கட்டப்படுத்தல உன்னை காண்பதோர் ஆசையினார் ஆனால் தான் நாயே வந்தடைந்தேன் நல்கே ஆள் என்னை கொண்டவுடைய பிரார்த்திக்கிறார் திருவங்கியாழ்வார் அழ்வானுடைய திருவடிகள் வாழ்வாய் வாழி என்ன சொல்லி திருவங்கணனுடைய திருவடிகள் வாழிவாய் வாழி என்ன சொல்லி இன்னை வார்த்தை நிறைவேற செய்கிறேன்